அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தம்முடைய வலிமையை அல்லது பலத்தை தெரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு செயலை மேற்கொண்டு இடையிலே அழிந்தவர் பலராவர் உணர்ச்சியினால் ஒரு செயலை தொடங்கக்கூடாது தன்னுடைய ஆற்றல் அல்லது சக்தியை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் செயலை மேற்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நிறைய தடைகள் இடர்பாடுகள் வரும் தன்னுடைய பலமானது இந்த குரட்பாவில் விளக்கப்பட்டிருக்கிறது ஊக்கமானது தன் வலிமையின் குறைவையும் எண்ணாமல் செயலை மேற்கொள்ள செய்யும் பின்னால் அதற்கு அழிவு ஏற்படும் பொழுது மனதில் வருத்தமும் பிறரால் பழியும் ஏற்படும் ஊக்கத்தையும் கூட கவனமாக பயன்படுத்த வேண்டும் எனவே செயலுக்கேற்ற பலமில்லாமல் ஆற்றல் இல்லாமல் ஊக்கத்தால் மாத்திரம் செயல் வெற்றி பெறாது என்று இங்கே உபதேசிக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை இராவணன் திசைகள் தோறும் சென்று அனைவரையும் ஜெயித்து வெற்றி கொண்டு பெருங்களிப்போடு முடிவில் கைலாய மலையை அடைந்தான் தன்னுடைய ஊக்கத்தின் மிகுதியினால் அனைவரையும் தூக்குவதற்கு எண்ணினான் சிவபெருமானை மதியாமல் கையிலை மலையை தூக்க முயன்றான் அவர் எள்ளி மிதித்தார் இவன் இடையே சிக்கி உடல் நெறிந்தான் என்று ஒரு உரையாசிரியர் அழகாக விளக்கி சொல்லுகிறார் தன்னுடைய வலிமையையும் பிறருடைய வலிமையையும் உணராமல் உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியத்தால் இராவணன் மெலிவடைந்து நொந்து போனான் இனி பதவுரை பார்க்கலாம் உடை தலைமை பொறுப்பை உடையவர்கள் தம் வலி தன்னுடைய வலிமையை அறியார் அறியாமல் ஊக்கத்தின் உணர்ச்சி ஊக்கி வசப்பட்டு செயல்புரிந்து இடைக்கண் செயல் நிறைவு பெறாமல் பயனை அடையாமல் இடையிலேயே முறிந்தார் செயலை விட்டு கேடு விளைவித்து கொண்டவர்களாய் பலர் ஆனவர்கள் பலராவர் தலைமை பொறுப்பை உடையவர்கள் தன்னுடைய வலிமையை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு செயல்புரிந்து செயல் நிறைவு பெறாமல் பயனை அடையாமல் ேயே செயலை விட்டு கேடு விளைவித்துக் கொண்டவர்களாய் ஆனவர்கள் பலராவர் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்